بسم الله الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والسلام على محمد رسول الله وعلى اما بعد முதலாவது தொழுகை சம்பந்தமான ஒரு சட்டத்தை பார்த்துக்கொள்ளும் தொழுகையில நாம ஆரம்பிக்கணும் தக்வீரை கைகளை உயர்த்திரும் ஒவ்வொரு தொழுகையில தகவீர் கட்டும் பொழுது கைகளை உயர்த்திரும் கைகளை உயர்த்துறதுக்கு ஒரு முறை இருக்கு முறை தான் ஒருத்தர் கைகளை உயர்த்தாவிட்டாலும் கூட தொழுக கூடும் கைகளை உயர்த்துறதுங்கிறது தொழுகையை அழக கூட்டக்கூடியதும் நன்மைகளை அதிகரிக்கக்கூடியதுமான ஒரு காரியம் தக்வீர் சொல்றது கட்டாயம் அல்லாஹு அக்பர் வாயால் சொல்லணும் ஏன்னா ஹதீஸ்ல வந்து இருக்கு நவிகள் அந்த தொழுகையது நம்ம சொல்றோம் இது வாயால சொல்றது பரல் கைகளை உயர்த்துறது கைகளை கட்டுறது இதெல்லாம் வந்து சுண்ணத்தான காரியம் அது ஒரு கைகளை உயர்த்தவே இல்லை கைய கட்டவே இல்லை தொழுக கூடுமா அந்த கைகளை உயர்த்துறதுக்கு எப்படி உயர்த்தரு நிறைய பேரை பாக்குறோம் ஒரு விதமாக உயர்த்தக்கூடியவங்களை இருக்கிறாங்க அவர் இப்படி உயர்த்துறாங்க தொடி உயர்த்துறாங்க என்ன முறைகள் அதுக்குன்னு சுண்ணத்தான முறை ஹதீஸ்ல வந்து இருக்கு நபீசுல்லா அலிசா அவர்கள் நின்றால் அவர்களுடைய விரல் ஓரங்கள் கூட கபிலாவை முன்னோக்கும் அளவுக்கு என்ன செய்யவனு நிற்பாங்க விரல் ஓரங்கள் கூட தபிலாவை முன்னோக்கக்கூடிய அளவுக்கு நிபிசுல்லாத்மா தொழுகையில தன்னுடைய செயல்கள் முழுக்க முழுக்க சுபலாவை முன்னோக்கணும் அதனால தக்வீர்கள்ல ஆக சிறந்த முறை என்ன இந்த மாதிரி திருபிலாவை முன்னோக்கி கைகளை விரிச்ச நிலமையில நிறைய பேர் பார்க்கணும் கைகளை பொத்திக்கிறாங்கிறாங்க இப்படிங்கிறாங்க ஒவ்வொரு விதமாக கைகளை உயர்த்துறாங்க தவிர்த்து கொள்ளனும் கைகளை உயர்த்தக்கூடிய நேரத்துல கூட கை விரிஞ்சு இருக்கணும் திருபுழாவை பார்த்து இருக்கணும் கை விரிஞ்சிருக்கணும் திருபலாவை பார்த்து இருக்கணும் இது ஒரு சின்னத்தான முறை நாங்க லுக்கூக்கு போறப்ப கைகளை உயர்த்துறதாக இருந்தாலும் கை இப்படி உயர்த்தணும் கைகள் விரிந்து இருக்கணும் திருபலாவை பார்த்து இருக்கணும் அளவு காதுடை சோனை அளவுக்குன்னு ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு ரெண்டும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் ஒரு ஹதீஸ்ல காதுடைய சோனையளவுக்கு உயர்த்துவாங்க உயர்த்துவாங்கன்னு வந்திருக்கு இன்னொன்னு தன்னுடைய புஜம் அளவுக்கு இப்படி உயர்த்தினாலும் போதும் இப்படி உயர்த்துறார் இதுவும் சுன்னத்தான முறை தான் ரெண்டுமே சுன்னத்தான முறை தான் ரெண்டுமே அனுமதிக்கப்பட்ட முறை தான் தன்னுடைய புஜம் அளவுக்கு உயர்த்தினாலும் பரவாயில்ல காதுடை சோனையளவுக்கு உயர்த்தினாலும் பரவாயில்ல ஆனால் என்னவாக இருக்கணும் கைகள் விருந்திருக்கனு சுபலாபம் நோக்கி இருக்கணும் கைகள் விருந்திருக்கணும் சுபலாவை தான் நாம இதுல சரியான மாதிரி பொடுபோக்காக இருக்கிறோம் எனக்கு முறை தெரியலங்கிறதுனால ஒவ்வொரு விதமாக கைகளை உயர்த்தி சில பேர் இப்படிங்கிறாங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை மார்க்கும் அழகான மார்க்கம் ரொம்ப கண்ணியமான முறையில எல்லா விஷயங்களும் காட்டி தந்திருக்கு அப்ப முதலாவது விஷயம் நல்லா விளங்கி கைகளை உயர்த்தும் பொழுது கைகள் கபலாவை முன்னோக்கி விரிந்து இருக்கணும் கபிலாவை இருக்கணும் கைகளை உயர்த்துறதுக்குன்னான அளவு நம்முடைய உயர்த்திறதுக்கு அனுமதி இருக்கு காதலி சோனா இந்த அளவுக்கு உயர்த்தறதுக்கு அனுமதி உயர்த்தவும் செய்யலாம் அடுத்து தக்மீர் சொல்றது எப்ப சொல்லணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க எனக்கு வந்து கையை உயர்த்திட்டு அல்லாஹ் சொல்ல பாக்குறேன் சில பேர் அல்லாஹுக்கு சொல்லிட்டு கைகளை கட்டுற அது பல தடவை இதை வலியுறுத்தியும் இருக்கிறோம் என்ன கைகளை உயர்த்தும் பொழுது நிக்கிறோம் வந்து நிக்கணும் நின்றுட்டு அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்றது கைகளை உயர்த்துறதுக்கு தான் தக்பீர் கட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை சும்மா கட்டி கொண்டால் போதும் தக்பீர் சொல்றது கைகளை உயர்த்துறதுக்கு தக்பீர் கைகளை உயர்த்துறதுக்கு தான் வந்து முதல்ல நிக்கணும் நிறைய பேர் வாரப்போயே அல்லாஹூ சொல்லிட்டு ஓடிவாரு பல விதமான கோலங்கள்ல வர்றாங்க தவிர்த்து கொள்ளனும் முறை கட்டாயமாக நின்ற நிலையில்தான் தக்பீர் சொல்லணும் அது பருள் ஒருத்தர் ஓடி வாரப்போ தக்வீர் சொல்றாரு அல்ல ருக்குல இருந்து இந்திருக்கிறப்ப தக்வீர் சொல்லிட்டு இருந்திருக்கிறார் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி எழுதி இருக்கிறாங்க அதனால சப்புல வந்து ராகத்தாக ஆறுதலாக நிக்கணும் குபலாவும் நின்றுட்டு கைகளை நல்லா தொன்மை போட்டுருணும் தக்வீர் சொல்லி கைகளை உயர்த்தணும் அல்லாஹூ அக்பர் உயர்த்தியாச்சு இப்ப சும்மா கட்டி கொள்ள வேண்டியதுதான் ஆனா பொதுவாக என்ன நடக்குதுன்னு சொன்னா கைகளை உயர்த்திட்டு தான் அல்லாஹூ அக்பர்ன்னு சொல்லி கட்ட பார்க்கறோம் அப்படி தானே நடக்குது என்ன செய்யறாங்க கைகளை உயர்த்திடுறாங்க அல்லாஹூ அக்பர் கட்ட பார்க்கறாங்க கட்டுறதுக்கு தக்வீர் கைகளை உயர்த்துறதுக்கு தான் தக்வீர் ஏன்னா ஹதி சில தெளிவாக வந்திருக்கு ரசூல் தக்வீர் சொல்லி கைகளை உயர்த்துவார்கள் ரசூல் தக்வீர் சொல்லி கைகளை உயர்த்துவாங்க தெளிவான வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப தக்மீர் எதுக்குன்னு கைகளை உயர்த்துறதுக்கு தான் தக்வீர் அப்ப அல்லாஹு அக்பர் கைகளை உயர்த்தணும் சும்மா கட்டிக்கொள்ளும் கட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா நம்முடைய தலை நிலைமை தலைக்கீழாக கைகளை முதல்ல உயர்த்திடுறோம் அப்புறம் அல்லாஹ் கையை கட்ட பாக்குறோம் அதை தவிர்த்துக்கொள்ளும் இந்த ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும் ஒன்னு கைகளை உயர்த்துறது கைகள் நல்லா விரிஞ்சிருக்கணும் கைகள் நல்லா விரிஞ்சிருக்கணும் தபிலாவை பார்த்து இருக்கணும் கைகளை உயர்த்துறக்குன்னு அளவு எங்களுடைய புஜம் அளவுக்கு உயர்த்துறதுக்கும் அனுமதி இருக்கு ஆதாரபூர்வமான ஹரிஸ் அதுக்கும் இருக்கு அதே போலவே காது சோனை அளவுக்குங்கிற அளவுக்கு வரையறையும் இருக்குது ஹரிசலாது இருக்குது எப்படி வேணாலும் கைகளை உயர்த்துறதுல எந்த இதுவும் இல்லை ரெண்டுமே சுண்ணத்தான முறைகள் தக்வீர் சொல்றதுங்கிறது கைகளை உயர்த்துறதுக்கு தக்வீர் கட்டுறது ஒண்ணுமில்லை அப்ப கைகள் உயரும்பொழுது தக்வீர் சொல்லி முடிச்சிருக்கணும் அவர்கள் தக்மீர் சொல்லி கைகளை உயர்த்துவார்கள் அப்ப கைகளை உயர்த்துறதுக்கு தான் தக்வீர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைன்னு சொன்னாக்க நடந்துட்டு இருக்கிறது வந்து கைகளை உயர்த்திடுவோம் அப்புறம் தான் தக்வீர் சொல்லவே ஆரம்பிக்கிறோம் இல்ல கைகளை உயர்த்துறதுக்கு தக்வீர் அல்ல சொல்லி பழகணும் அல்லாஹூ அக்பர் முடிஞ்சிருச்சு தற்போது கட்டி கொள்ளலாம் ஒரு ரெண்டு மூணு தரீங்க பழக்கத்துல வந்து ஒரு சுந்தத்தான ஒரு அமல் செயல்படுத்தவும் வச்சிருக்கிறான் இது தொழுகை சம்பந்தமாக படிச்சுக்கொண்ட ஒரு விஷயம் அடுத்ததாக ஜனாசா சம்பந்தமான ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம் பொதுவாக இன்னைக்கு நடைமுறையில ஜனாசாக்கள் அலகுந்த நல்லவங்க நல்ல அமல்கள் செய்யறாங்க போய் சேர்ந்துடுறாங்க அவங்களோட கபறுகள் நல்லா பிரகாசமாக ஆக்கணும் முந்தைய காலத்துக்கும் இப்ப காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசம் ஜனாசாவுக்கு மையத்துக்கு பிறகு செயல்படக்கூடிய எல்லா அமல்களும் இன்னைக்கு நின்று போயிருக்கு முண்டி ஜனாசால மூணாம் கத்தம் ஆறாம் கத்தம் ஏழாம் கத்தம் தான் ஓதுவாங்க கத்தம் ஓதுங்கன்னு சொல்ல வரல ஆனால் நாங்கள் கத்தத்தை நிப்பாட்டணும் ஒரு பிதாத்த இல்லாமல் ஆக்கணும்ங்கிற பேர்ல ஒட்டுமொத்த அமலும் இல்லாமல் ஆக்கிருக்கு நம்ம சமூகம் நீ பாருங்க ஒரு ஜனாசா வீட்டுல ஜனாசா நடந்ததுக்கு பின்னாடி அங்கே குரான் ஓதப்படுறது கிடையாது அதோட நின்று போயிடுது அதோட எல்லா அமலும் நின்று போயிடுது இனிமேலே ரொம்ப அமலுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பம் ஜனாசாவுக்கு இதுதான் ஜனாசா அமல் செய்யாது நாங்க அதுக்கு அமல்கள் நன்மைகளை எத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு தேவையில்ல இருக்கு மூணாங்கத்தம் ஆனா மூணாங்கத்தம் செய்யாதீங்க எப்போது ஒரு நேரத்துல ஆளுங்களை வச்சு என்ன குறையெல்லாம் சொன்னாங்க ஆளுங்களை வயிறு வளர்க்குறாங்க ஆலிங்களை கூப்பிட வாணா ஆளுங்களும் கூப்பிடாதீங்க ஆலிங் சம்பார கூப்பிடாதீங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க கட்டாயம் குரான் ஓதுங்க மையத்துக்கு எத்தி வைங்க மையத்துக்கு நன்மை தேவை இருக்கு மையத்துக்கு நன்மை தேவை இருக்கு இப்ப நிப்பாட்டினால ஏற்பட்ட விளைவு என்ன அவரும் வாழ்நாள குறான்னு ஓதிர்க்க மாட்டா ஏன்னா எல்லா கத்தரும் நிப்பாட்டி ஆச்சு ஒரு காலம் குரான் கத்தில தான் குரான் ஓடி பார்த்தோம் அவருக்கு பிறகும் குரான் ஓதி அனுப்புற ஒரு நிலை இல்லைகள் எத்தி வைக்கப்படணும் புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதி ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா என்னுடைய தாய் மரணிச்சுட்டாங்க என்னுடைய தாய் மரணிச்சுட்டாங்க அவங்க பேரால இந்த தோட்டத்தை நான் என்ன செய்யணும் வக்குப் செய்யணும் நன்மை அவர்களுக்கு நன்மை சேர்க்கும் முகமாக இந்த தோட்டத்தை நான் வசூல் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படி நான் வசூல் செய்தால் சதத்தா செய்தால் என்னுடைய தாய்க்கு நன்மை போய் சேருமா கட்டாயம் போய் சேரும் அவங்க ஹயத்தோட இருந்திருந்தால் கட்டாயம் அவங்க நன்மை செஞ்சிருப்பாங்க சதத்தா செஞ்சிருப்பாங்க இப்ப அவங்க ஒப்பாத்தாயிட்டாங்க அவங்களுடைய அமல் நின்று போயிடுச்சு நான் சதத்தா செய்தால் நான் நன்மை செய்தால் இந்த நன்மை போய் அவங்களுக்கு சேருமா சஹா கேட்கிறார் சுல்லா சொல் கட்டாயம் போய் சேரும் இன்னொருத்தர் வந்து கேக்குறாரு என்னுடைய தந்தை ஹஜ்ஜு கடமையான நிலவையில் என்ன செஞ்சிருக்கிறார் இருக்கிறார் அவரோத்த இப்ப என் வாப்பாவுக்கான நான் ஹஜ்ஜி செய்யறேன் இந்த ஹஜ்ஜி செல்லுபடியாகுமா திருப்பி கேட்கறாங்க வாப்பா மேல கடன் இருக்குது கடனை நீங்க கொண்டு போய் திருப்பி கொடுக்குறீங்க அந்த கடன் நிறைவேறுமா நிறைவேறாதா சொல்றது தாராளமா நிறைவேறும் அந்த சகாதீஸ்வரர் தாராளமாக நிறைவேறும் அதை போலவே உங்களுடைய உங்களுடைய மரணித்தவர்களுக்கான நீங்கள் நன்மைகளை எத்தி வைப்பதற்கு நீங்கள் அமல் செய்தால் நிச்சயமாக போய் சேரும் அதனால இன்னைக்கு பெரிய ஒரு சர்ச்சை நம்ம சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டிய தேவையில்லை எதை நம்ம கஷ்டம் சொல்றோம் அதெல்லாம் விட்டுரும் நன்மைகளை எத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொதுவாக இன்னைக்கு நடைமுறையில வந்துருச்சு ஒரு மௌத்த மௌ அதோட மௌத்த மறந்துடுறாங்க அதோட என்ன செஞ்சாங்க மௌத்த மறந்துடுறாங்க அப்படியே மரணித்தவருக்காக நன்மைகள் செய்ய இல்லக்கா ஒண்ணு என்ன செஞ்சாங்க நல்லா காசை கொடுத்துடுறாங்க என்ன செய்யறாங்க ஏதோ ஒண்ணுக்கு காசை கொடுத்துறாங்க ஒரு பள்ளிக்கு ஒரு இதுக்கோ காசை கொடுத்துடுறாங்க அதோட பொறுப்பு நீங்கிடுச்சு காசு கொடுக்க வானான்னு சொல்லலை காசும் கொடுங்க நன்மைகளும் எத்திவீங்க நாங்க நாங்க நம்ம நெங்கில கையை வச்சு கொஞ்சம் யோசிப்போம் என்னுடைய மூதாதியர்கள் என்னோட பாப்பா மூத்தாப்பே இருக்கிறேன் என்னோட அம்மா மூத்தாப்பு இருக்கிறேன் எவ்வளவு நன்மை ஒரு நாளைக்கு நான் எத்தி வைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்க நமக்கு விளங்கும் ஒரு காலம் இருந்துச்சு பெற்றோருக்கு உட்காந்து குரான் ஓதக்கூடிய அந்த பேர்ல வந்து குரான் ஓதுறது அதிகரிச்சி விக்கரு செய்யறது அதிகரிச்சிச்சு நாம அதைதான் சொல்றோம் நன்மைகள் செய்து பெற்றோர்களுக்கு அனுப்பக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் இருக்கணும் அப்படி சொல்லலாம் சொன்னாலும் எல்லாமும் நின்று போயிடும் சாலிஹன் வலதும் சாலிஹன் எதுவா விலகும் துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை துவா போய் சேரும் ஒரு ஓதுல குரானையும் போய் சேராது கட்டாயமாக குரான் ஓதனால் போய் சேரும் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரத்தை சொல்ற நேரமும் இல்ல நோக்கம் இல்ல தனிப்பட்ட முறையில் ஆதாரத்தை கேட்டுக் கொள்ளுங்க ஆனால் நன்மைகளை செய்யறதுக்கு முயற்சி செய்வோம் மறைத்தவர்களுடைய பேரால் நன்மைகள் ஒ சதக்கா செய்ய காசு பணமா கொடுக்கிறது உதவிகள் செய்யறது அது ஒரு புறத்தில் செய்ய குடும்பமாக சேர்ந்து அவங்களுக்கான குரான் உருவாக்கும் இந்த பேரலாவது ஆரம்பிச்சால் வீட்டுல குரானுடைய மாகோல் உருவாகும் வீடுகள்ல குரான் ஓடுறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு தெரியணுங்கிற தேவையில்லை பெரும்பாலான குரான் வீடுகளில் குரான் ஓதப்படுறது கிடையாது யாசின் ஓதல் கூட ரொம்ப கஷ்டத்தே நிலைமையில போயிடுச்சு எழுபட்டே போயிடுச்சு வானான்னு சொல்லி இன்னைக்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய நிலைமைகள் உருவாகிடுச்சு நிலைமைகள் மாறணும் அமல்கள் அதிகரிக்கிறது மையத்துறை ஏதாவதுல நாம் அமல்களை ஊக்குவிக்கிறதுக்கும் உருவாக்குவதற்கும் முயற்சி செய்வோம் நல்லா ஜெல்லா ஜெய நம்முடைய மையத்துக்களை புரிந்து கொள்வான பிரகாசமாக நம்முடைய முறைகள் எப்படி இருக்கணும் உன்ன தொழில்களை கைகளை உயர்த்தும் பொழுது வீஸ்வராகிருஷ்ணனுடைய அழகான வழிமுறை தன்னுடைய எல்லா உறுப்பும் கபலாவை முன்னோக்கி இருக்குமாறு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அவ கைகளை உயர்த்ததை கைகள் விரிஞ்சு இருக்கணும் கபிலாவை இருக்கணும் உயர்த்தக்கூடிய அளவு புஜத்துடைய அளவுக்கு உயர்த்தலாம் இல்ல காதுடே சோனிய அளவுக்கு உயர்த்தலாம் இந்த அளவுக்கு உயர்த்தணும் காதை பிடிக்கிறதுக்கோ அல்ல இப்படி அதாவது ஒரு விரலை காட்டுறதுக்கோ முடிய அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளணும் இது தொழிலுடைய அழகு இல்லை அடுத்த விஷயம் தக்பீர் சொல்வது என்பது கைகளை உயர்த்துவதற்கு தக்பீர் கைகளை உயர்த்து மையத்துகளின் எத்தி வைப்போம் நிச்சயமாக அந்த நன்மைகள் போய் சேரும் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு அல்லா ஜெல்லா ஜெல்லா சொன்ன விஷயங்களை வழங்கி அமௌண்ட் எமது இணையதளம் ஆகிய டபிள்யூ டபிள்யூ டபிள்யூம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்